மனிதர்களே பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் தூடுங்கள் இதை செய்தால் நல்ல சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நபி சொல்லுலாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு ஐந்து இது ஹசன் சஹி என திருமதியும் ஆம் கூறுகிறார்கள்